வெள்ளி ஜன நோன்பு வைப்பதை விட்டு நபி அலி வசலம் அவர்கள் தடுத்தார்களா என்று ஜாபிர் அவர்களிடம் கேட்டேன் அவர்கள் ஆம் என்று கூறினார்கள் ஒன்பது எட்டு நான்கு முஸ்லிம் ஒன்று ஒன்று நான்கு மூன்று